நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்கள் எந்த கூட்டத்தின் ஒருவதாக இருந்தால் களத்தில் சுபு நேரம் வரை எங்களை போரில் ஈடுபடுத்த மாட்டார்கள் சுபுகு நேரம் வந்ததும் கவனிப்பார்கள் எதிர்தரப்பில் பாங்கு சொல்லும் சப்தம் கேட்டால் தாக்காமல் இருப்பதும் கேட்கவில்லையானால் திடீர் தாக்குதல் நடத்துவதும் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் வழக்கமாக இருந்தது இந்நிலையில் நாங்கள் கைபறை நோக்கி புறப்பட்டோம் இரவு நேரத்தில் அந்த இடத்தை சென்றடைந்தோம் சுபு நேரம் வந்ததும் பாங்க சப்தம் கேட்காததால் அலிகுல்லம் அவர்கள் வாகனத்தில் ஏறினார்கள் நான் அபுதல்ஹாவுக்கு பின்னால் அவரது வாகனத்தில் ஏறிக்கொண்டேன் எனது பாதம் நபி சொல்லாஹு அலிஹல்லம் அவர்களது பாதத்தில் அடிக்கடி அளவுக்கு நெருக்கமாக சென்றோம் அப்போது கைபர் வாசிகள் அவர்களை பார்த்ததும் அதோ முகம்மத் அவரது படை என்றனர் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அம்மக்களை கண்டதும் அல்லாஹு அக்பர் அல்லாஹூ அக்பர் கைபர் வீழ்ந்தது நாம் ஒரு கூட்டத்தினரை தாக்கினால் அவர்களது காலை பொழுது கெட்டதாயிருக்கும் என்றார்கள்